இந்த பொய்யா எனவே எல்லாம் போனால மெய்யான வரும் வெறுங்கீரையை பறிச்சா எப்படி ஆகும் ஒரு வாரத்துலயும் ஆக மாட்டோம் பாச பழி முதல் பறிப்பார் போல பறித்தவை அந்த பாசத்தையே பறிப்பார் போல கீரையை பறித்து இங்க தான் கேக்கலா கேக்கலார் என்னையா செய்துட்டார் பெரிய பட்டம் கவிஞர் இதெல்லாம் செய்தார் எங்களுக்கு ஒன்றை தண்ணியில் கழுவனும் ஏன் எப்படித்தான் கழுவி இருந்தாலும் கொஞ்சம் மண் இருக்கும் சிவ சிவ என்ன ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பக்குவம் ஆகுது அதுல வேற ஒரு அறவுரை கீரை எப்படி சமைப்பது பெண்களுக்கு இருக்கிற கதை பூனாளியில் தண்ணீர் கழிவிட்டு கொஞ்சம் அதையும் பாத்திரத்தையும் கழிவிட்டு வேறு வேறு கரிய உலகமே கொடுத்தாலும் ஒரு கறி வச்சா நல்லா இருக்குமா சாமி சிவ சிவ ஒரு கறி வச்சு என்ன பண்ண அதுல கொஞ்சம் பூர்த்த முறையில் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கிறத கொஞ்சம் பொரியலா பண்ற மாதிரி கொஞ்சம் சின்னதா இருக்கிறத கூட்ட வைக்கடிக்க மாதிரி செய்து சிவந்த கரங்கள் ஒப்பீரா அண்ட நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் அப்படி செய்த கைதார் நீ எப்படி வெறுங்கரிய போடுமா ஒரு ஒரு கறி போடுமாறு கைத்தரத்தை காட்டீங்க உடனே அந்த அம்மாவுடைய கண்ணை காட்டினா சேர்க்கல ஒரே முடியல என்னன்னு கண்ண தண்ணி தார் தாரையா வருது எதுக்கு சுவாமி அடார பண்டை நினைவி நாள் குறையை நேர்ந்து என்ன இந்த அறிவர் நமக்கு வாழ்வாங்க வாழ்ந்த காலத்துல வந்திருந்தா எவ்வளவு காய்கறியோட போட்டிருக்கலாம் நம்ம தீவனி இந்நேரத்துல வந்து வெறும் கீழே தானே போட வேண்டியிருக்கு நினைச்சோம் கண்ணு தின பண்டை நீ தேவியின் இந்த மாதிரி எல்லாம் பாட்டை படிச்சுட்டோம்னா நாம தொடவே மாட்டேன் நான் இருபதாம் கவிதை தொடர்ல சுவாமி மன்னிக்கினேன் பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து திரு அமுது அமைத்து நின்று எல்லாம் கணவனார் தம்மை நோக்கி கடி அமுதான காட்டி வாங்க ஏதோ போங்க அந்த பிறகு இன்னைக்கு எப்படியாவது உணவுன்னு தயாராயிட்டது சாதம் காய்கறி ரெண்டு கேடி வச்சிருக்கிறேன் என்னங்க ரெண்டு கரியா வைக்கிறது எவ்வளவோ வச்சதுங்க நீங்க கொண்டாந்து கொடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு எனக்கு இதோ இதா அருமை அருமை சரி வா இதெல்லாம் காட்டணும் ஒளிய முடியல இணையில செய்திப்போம் என்ன ரெண்டு பேரும் வர்றாங்க யார அந்த பெரியவரை அழைக்கிறதுக்கு சொல்லுவேன் உணர்வினால் உணர ஒன்னா ஒருவரை உணர்த்த வேண்டி ஆனைய சென்று நின்று அங்கு அவர் குயில் அகத்தலுற்றார் இது என்ன பண்ணுது வெளியில தூங்குற மாதிரி பாவனை பண்ணிருக்கு உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி அப்ப சுவாமி அவருக்கு சாப்பிட வேண்டியதால் தூங்கறத வேண்டிய பாவனை தூங்குற மாதிரி இவர் போய் அழுந்திய இடருள் நீங்கி அடிய என்பால் எழுந்தருள் பெரியோய் முது செய்தருள்க என்று எல்லாம் உணவு எல்லாம் வந்து திருவமுத அருந்தனும் என்று கூப்பிடறான் கூப்பிட்டாரு தோழும் பனார் உரைத்த போதில் ஜோதியா எழுந்து தோன்ற செடும் திரு மனைவி யாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் மகாபாவிகளால் இதெல்லாம் ஒளியும் ஒளியில காட்டுங்க இல்லை ஒன்று சமயங்குமே கூட கலக்கலை நல்ல பக்கா விருந்து மட்டுமே சொல்றது பண்பாடு மட்டுமே தான் இருக்குது ஜோதியாக எழுந்தோன்னு சிவபெருமான காட்ட போகிறீங்க அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை ஒன்று சமயம் கலந்து கலந்து அடுத்த சமயத்தில் ஒன்று பண்ணல அழகாக காட்டலாமே இளையான்குடி மாற்தான் அப்படி எழுப்புறாரெல்லாம் எழுப்பணும் அப்படியே ஜோதியாக இருக்காங்க விஞ்ஞானமாகி மேலிருக்கின்ற மெய்சுடரீ அந்த விஞ்ஞானமாக இருக்கிறது அப்படியே ஒளியாக தோன்றி என்ன செய்துதான் மாலையற்கரியநாதன் படி ஒரு சோதியாக தாளவே மயங்குவார்க்கு தங்கரன் தான் மகிழ்ந்தே குடலால் தன்னோடு இடவாகனாய் தோன்றி அப்படியே ஜோதி போனதுதான் தெரிஞ்சுதான் என்ன ஜோதியா இருக்குது உடனே பார்த்த தோருடைய செவியன் விட ஏறி தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி பூசை உலகன் தானிய முன்பேரு நிதியம் ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப இன்பமார்ந்திருப்பி என்ன தெரியுமா ரெண்டு பேரும் வாங்கப்பா உடனோகத்தில் தங்க வச்சு இருபது அடுக்கு முப்பது அடுக்கு மாடி கட்டி மாடி வீட்டில் உங்களுக்கு யார் தெரியுமா கடைநிலை ஊழியர் என்ன குபேரா ஒரு அருமையான பசு நல்ல அப்படியே உடனே எத்தனை பசு நூறு பசு அப்படி மாதிரி எது வேண்டும் அதுக்குபேரனே உனக்கு பணியாளனாக செய்து இன்பமாறும் திருப்பி ஏன் சாப்பாட்டுக்கு வந்தவர் அல்லர் அவர் சிறு தொண்ட சாப்பிட்டார்ப் போற்றி அல்லது அவர் தனக்கு தெரியாத பற்றி நம் போன்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அடியவர் இவ்வளவு வருவையிலும் கூட ி அந்த உணர்ச்சியோடு பக்தியோடு தானும் தன் தையலுமா உபசரிப்பார்கள் என்பதை காட்டவே இன்றி வேறு அன்றி ஆகவே அப்படி அவர்கள் எல்லாம் என்னென்ன பெருமானோடு தானும் தன் தையலும் கூட செல்வர்கள் சிவபுரத்தின் உள்ளார் உள்ளார் பல்லோரும் ஏத்த அங்கேயே வீட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வரலாற்றை நிறைவு செய்யறது கொஞ்ச நேரம் ஆயிட்டது இருந்தாலும் என்ன செய்யறது இப்படி எல்லாம் நாம் என்ன வேண்டும் நாட்டினுடைய பண்பாடு நாட்டினுடைய ஆன்மீகம் இந்த இரண்டும் தழைத்துச் செழிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு நூல் நம்முடைய பெரிய பிராணம் அது அவருக்கென்றே வாய்த்த பல தனி இளைச்சனைகளை வைத்து அழகாக செய்வார் காரணம் திருவள்ளுவர்வோடு பாடு இதையெல்லாம் நாம் என்ன வேண்டும் மகிழ வேண்டும் என்று திருவள்ளம் பற்றி நம்முடைய குருமூர்த்திகள் தாமும் நம்முடைய திருவனியன்கள் இருக்கச் செய்து நம்ம எல்லாம் இதை ஆற்றுப்படுத்தி இந்த சோபுண்ணியத்தை எல்லாம் ஆக்கி வைக்கிறார்கள் எனவே அவருடைய திருவடி மலர்களுக்கு அரியணைந்து வணக்கம் தெரிவித்துக் கொண்டு வந்து கேட்ட பெரியவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இதோடு அமைதியும்